அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரானரீ ஈண்டு ஈண்டுனா இந்த மனித பிறவியில் இந்த உயிரானது மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கற்று மெய்ப்பொருள் கண்டார் மெய்ப்பொருளை கற்று கண்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மெய்ப்பொருளை தகுந்த ஆசிரியரிடம் முறையாக படிக்கணும் கற்றுங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே தானாக படிக்கக்கூடாது ஆதிசங்கரர் உபனிஷத்து விளக்க உரையில் ஒரு இடத்துல சொல்கிறார் எவ்வளவுதான் இலக்கணம் படிச்சிருக்கேன் தர்க்கம் படிச்சிருக்கேன்னு ஒருத்தன் நினைச்சாலும் ஆசிரியர்கிட்ட போய் முறையாக படித்தாத்தான் இந்த ஞானம் கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்கிறார் சாஸ்திரஜோபி சுவாத்திரியேன பிரம்மாநேஷனம் நகுறியாத் சாஸ்திரங்கள் அறிந்தவனாக இருந்தாலும் தானாக பிரம்ம வித்தியை அறியக்கூடாது எனவே மெய்ப்பொருளை தகுந்த ஆசிரியரிடம் சென்று கற்க வேண்டும் அவரும் இன்னொரு ஆசிரியரிடமிருந்து கற்றவராக இருக்க வேண்டும் இப்படி காலங்காலமாக மெய்யறிவை புகட்டுகின்ற ஆசிரியர்கள் இந்த பாரத நாட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தெய்வீகமாக அவர்கள் புகட்டுகிறார்கள் தெய்வீகத்தன்மையோடு குரு பக்தியோடு பணிவோடு அன்போடு மாணவனுக்கு புகட்டுகிறார்கள் நமது தத்துவ நூல்களிலே பார்த்தால் மாணவன் குருவினிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதும் பணிவை வெளிப்படுத்துவதும் ஆசிரியர் பேர் அன்போடு அவனுக்கு உபதேசிப்பதையும் நிறைய காணலாம் உபனிஷதங்களே ஓ இனிய மாணவனே இனிமையானவனே அன்புக்குரிய குழந்தாய் என்றெல்லாம் மாணவனை விழித்து அழைத்து உபதேசிப்பதாக காணப்படுகிறது ஆகவே அர்ஜுனனையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அன்போடுதான் அரவணைத்து தத்துவ சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார் எனவே ஈண்டு இந்த மனித பிறவியிலே மெய்ப்பொருளை கற்று கண்டார் ஈண்டு கற்று மெய்பொருள் கண்டார் இந்த மனித பிறவியிலே சாஸ்திரங்களே தத்துவ சாஸ்திரங்களை ஆசிரியரிடம் முறையாக கற்று மெய்ப்பொருளை கண்டவர்கள் கண்டார்ங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றாக உணர வேண்டும் புரியும் வரை படிக்க வேண்டும் கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகிறார் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த உண்மையை தத்துவ ஆசிரியர்களிடமிருந்து அறிந்து கொள் தத்துவத்தை உபதேசிக்கின்ற ஆசிரியர்களிடம் சென்று அறிந்து கொள் அதை அவர்கள் உனக்கு புரியும் வரை உபதேசம் செய்வார்கள் என்று அங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படி மெய்ப்பொருளை கண்டவர்களுக்கு மற்ற ஈண்டு வாரா நெறி தலைப்படுவர் அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் உடல் எடுத்து இந்த ஈண்டுன்னு சொன்னால் இந்த உலகத்திலே முதல்ல சொன்னது மனித பிறவியிலே இந்த உலகத்திலே மனித பிறவியிலே இப்ப சொல்றது மறுபடியும் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு உடலை எடுத்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்ற நிலைக்கு வரமாட்டார்கள் வாரா தலைப்படுவர் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறவா நெறி வாரா மீண்டும் பிறப்பு இறப்பு சூழலிலே அவர்கள் வரமாட்டார்கள் தலைப்படுவர்னா என்ன அதை அடைந்து விடுவார்கள் அர்த்தம் வாரா தலைப்படுவர் அப்படின்னா மீண்டும் இந்த உலகத்திலே உடல் எடுத்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்ற வழியிலே அவர்கள் வரமாட்டார்கள் வாரா நெறின்னா மோக்ஷம் தலைப்படுவர்னா அடைவார்கள் அர்த்தம் முக்தியை பெறுவார்கள் என்பது கருத்து நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மனித பிறவிலேயே நீ இந்த உண்மையை அறிந்துவிட வேண்டும் இந்த உண்மையை நீ அறியவில்லை என்றால் இந்த பிறவி பயனற்றதாகிவிடும் அது பெரும் நஷ்டத்துக்கு காரணமாகிவிடும் என்று கேனோபனிஷத்திலே ஒரு மந்திரம் இருக்கிறது இஹச்சேத் அவேதி அத்த சத்யமஸ்தி நேதீன் மகதி வினஷ்டிஷு விசித்திய தீரா பிரேத்தியாஸ்மாந்தி இது கேனோபனிஷத்தில் ரெண்டாவது கண்டத்தில் அஞ்சாவது மந்திரத்தில் இருக்கிறது எதற்கு இந்த விவரம் சொல்றேன்னா எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் சொல்கிறேன் ஆக இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை பயனுள்ளதாகும் இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பெரும் நஷ்டத்தை பயனற்றதாக ஆகிவிடும் வீணாக இந்த பிறப்பெடுத்ததாக ஆகிவிடும் இந்த வாழ்க்கையில் இந்த உண்மையை அறிந்து கொண்டு ஒவ்வொரு உடலிலும் வாழ்கின்ற அந்த தூய உணர்வை உணர்ந்து எல்லோரையும் தூய உணர்வாக காண பழக வேண்டும் தூய உணர்வுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை என்பதை உணர பழக வேண்டும் அவர்கள் இங்கேயே இப்பொழுதே தங்களை மரணமற்றவர்களாக உடலோடு பிணைத்து கொள்ளாதவர்களாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் பேரின்பத்தை உணர்கிறார்கள் என்று அந்த உபநிழத்திலே மந்திரங்கள் சொல்லியிருக்கின்றன இந்த அடிப்படையிலே இந்த குரலை நாம் நன்றாக சிந்தித்து நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம்